தங்களின் முடிகளுக்கு சாயம் பூசுவதில்லை எனவே அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒன்பது ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று சாயம் பூசுவதன் கருத்து வெள்ளையான நரை விழுந்து தாடி தலைமுடியை மஞ்சளாக அல்லது சிவப்பாக நிறம் மாற்றுவதாகும் ஆனால் கருப்பு நிறம் பூசுவது கூடாது இது பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்வரும் பாடத்தில் கூறப்படும்